ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள திரௌபதி சத்யபாமா சம்வாத பர்வான்னு ஸ்ரீ தர்மத்தை சொல்கிற பருவா அதை தொடர்ந்து பார்த்துன்னு வரும் சத்யபாமாவுக்கு அழகா திரௌபதி ஸ்ரீ தர்மங்களை சொல்கிற கணவன்ட்ட மனைவி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்லிண்டு வரா நெய்தாரூபம் பரீட்சந்தே நாசாம் வயசு சம்ஸ்திதி சுரூபம் வா விரூபம் வா புமாத்தியேவ புஞ்சதே அப்படின்னு திரௌபதி சொல்கிறா சத்யபாமாவுக்கு ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னா கணவன் அனுகூலமாக இல்லை போக்கரியாக இருக்கான் அப்படின்னா துஷ்டனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எடுத்து சொல்லணும் அப்போ அப்படி இருக்கப்படாது அப்படின்னு எடுத்து சொல்லணும் உடனே அவனை விட்டுட்டு போயிடப்படாது விட்டுட்டு போய்ட்டா பெரிய அனர்த்தம் அப்படி போகப்படாது அவனுக்கு எடுத்து சொல்லணும் நீ பண்ணுறது தப்பு யார் சொன்னால் அவன் கேட்பானோ அவளை விட்டு சொல்ல சொல்லணும் அப்படி இருக்கணும் கணவன்ட கணவன்ட்ட மனைவி அப்படி நடந்துக்கணும் மேலும் ஆன்கூல்யவதி நித்தியம் பவாம் அனலசாசதா நான் அப்படி தான் நான் என்ன பண்ணுவேன்னா தோ இப்போ தர்மபுத்திரர் சூதாட்டம் ஆடினார் சபையில் என்ன ஒரு வார்த்தை கேட்டாரோ கேட்கல என்னை கேட்காமையே என்ன பணையம் வச்சு சூதாட்டம் ஆடினார் தர்மபுத்திரர் சர்வமும் போயிடுத்து எல்லாமே ஐஸ்வர்யம் ராஜ்யம் அத்தனையும் தேசம் வசிக்கிறதுக்கு இடம் அளவுக்கு அத்தனையும் போயிடுத்து தப்பு பண்ணிட்டார் அப்போது சபைக்கு என்ன அழைச்சின்னு வந்தா நான் சொன்னேன் அவருக்கு தர்மபுத்திரருக்கு இப்படி ஒன்று பண்ண போகிறேன்னு பண்ணட்டுமான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா நீங்கள் கேட்கலையே என்கிட்ட அப்படின்னு நான் கோச்சுண்டேன் தர்மபுத்திரரை வாங்கிண்ட என்ன தான் பண்ணது தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சது நான் எவ்வளோ கோச்சுண்டாலும் வாங்கிண்ட அதற்காக நான் அவரை விட்டுட்டு போயிட்டேனா அப்படி போகப்படாது அது பரிகாரம் இல்லை தப்பு பண்ணிவிட்டார் அப்படின்னா அப்போ தப்புக்கு என்ன பரிகாரம்னு நாம் பார்க்கணுமே வழியை விட்டுட்டு போகிறதுங்கிறது பரிகாரம் இல்லைம்மா அதை தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா அனுகூலவதி நித்தியம் நான் எப்பொழுதும் அவளுக்கு அனுகூலமாக இருப்பேன் அவள் என்ன நினைக்கிறாளோ அதுக்கு தகுந்தா போல நான் நடந்துப்பேன் அனலசாசதா நமக்கு உடம்பு கொஞ்சம் அலுப்பாக இருக்குது சிரமமாக இருக்குது அப்படின்னா அதை புருஷால்கிட்ட காமிக்கப்படாது நம்முடைய அலுப்பை அவள்கிட்ட காமிக்கப்படாது அனர்மச்சாப்பி ஹசிதம் அவள் ஏதோ உட்காந்து விளையாட்டாக பேசின்னு இருப்பாள் சிரித்து பேசின்னு இருப்பா அங்கே போய் நாம் நிற்கப்படாது விலகி வந்து புருஷால் ஏதோ பேசிக்கிறாள் நாம் அங்கே போய் நின்று அவ சிரித்து பேசுகிறத கேட்டு நாமளும் அங்கே சிரிச்சின்னு நிற்கப்படாது எந்த ஊ எந்த எந்த இடத்துல சிரிக்கிறாளோ அந்த குடும்பம் சிரிப்பாக சிரித்து போயிடும் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறாள் இங்கே அவ்வப்பொழுது ரிஷிகள்லாம் வருவாள் பஞ்சபாண்டவாவில் பார்க்கறதுக்கு எல்லா ரிஷிகளும் தம்பதிகள் தம்பதிகளாக வருவா அப்போது அந்த ரிஷி பத்தினிகள்டெல்லாம் நான் உட்காந்து பேசுவேன் அவாள்கிட்ட இந்த விசேஷங்கள்லாம் எப்படி பண்ணுவேள் நோன்புலாம் எப்படி பண்ணுவேள் அப்படின்னு விசாரிப்பேன் ஏன்னா தான் நான் நிறைய கற்றுண்டேன் என்ன அப்படி கிடச்சதை வச்சிருந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் ரிஷிகள் ரிஷி பத்தினிகள் அவெல்லாம் எப்படி நாம்ரா ராஜ்யபாரம் பண்ணி சௌக்கியமாக நாம் வேண்டியத நாம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் நாம் இருக்கோம் ஆனால் ரிஷிகள் ரிஷி பத்திரிகள்லாம் அப்படி இல்லை கிடைச்சதை வச்சுன்னு சந்தோஷப்படக்கூடியவர் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய எண்ணம் அது எப்படி நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு நான் ரிஷி பத்திரிகள்கிட்ட எல்லாம் கேட்பேன் அவள் சொல்லுவா அவளும் சொல்கிறதுக்கு ஆசைப்படுவா அப்படியே பேசின்னு இருப்பா சொல்லுவா நான் அதை கேட்டுப்பேன் வாழ்க்கை அவள் கிடச்சதை வச்சுன்னு நோன்புலாம் எப்படி பண்ணுவாள் நேவேத்தியங்கள்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவளும் அத்தனை வஸ்துக்களும் பண்ணுவாள் சாப்பாடுன்னா ஷட்ரெஸ்ஸோ பேத்தம்னு ஆறு ருச்சியோடு தான் சாப்பாடு இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த ஆறு ருச்சியோடையும் நம்ம சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை என்ன நாம் ராஜாங்கத்தில் இருக்கோம் நம்ம அத்தனையும் வாங்கிடலாம் வாங்கி சமைக்க முடியும் ரிஷிகளால் அப்படி முடியாதே அப்போது அவள் எப்படி பண்ணுவாள் அப்படின்னா அது ரிஷி பத்தினிகளெலாம் சொல்லுவாள் எங்கெங்கே எப்படி அப்படி சம்பா அந்த வஸ்துக்கள்லாம் சம்பாதிச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாள் கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி கேட்டுப்பேன் அவள் நிறைய சொல்லி கொடுப்பாள் ஆச்சாரங்கள் தர்மங்கள்லாம் சொல்லி கொடுப்பா அப்படி நான் தெரிஞ்சுட்டுருக்கேன் நிறையா அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அனர்மச்சாபி ஹசிதம் துவாரிஸ்தானம் அபீக்ஷா புருஷாலெலாம் சிரித்து பேசின்னு இருந்தால் அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது விலகி போயிடணும் என்னவா நல்லதும் பேசின்ட்டு இருக்கலாம் கெட்டதும் பேசின்ட்டு இருக்கலாம் நல்லது பேசின்ட்டு இருந்தால் அது நமக்கு சிரிப்பாக இருக்கும் கெட்டது எதாவது பேசின்ட்டு இருக்கான்னா அதை கேட்ட உடனே நம்ம மனது ரொம்ப கஷ்டப்படும் அடாடா இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதேன்னு அந்த கஷ்டத்துலேயே நம்முடைய மேற்கொண்டு நமக்கு காரியங்கள்லாம் ஆகாது உடம்புக்கு வந்துடும் நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு மனது ரொம்ப கொஞ்சம் கோணித்துன்னா பெருசாக உடம்புக்கு வந்துடும் அப்படின்னு திரௌபதி சொல்கிறா சத்தியபாமாவுக்கு இன்றைக்கி அனுபவத்தில் பார்த்தா அது ரொம்ப சத்தியமாக இருக்குது எல்லா குடும்பங்கள்லேயும் பார்த்தா ஸ்திரீகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வியாதி வந்து படுத்திகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா எதை எதையோ மனசில் போட்டு குழப்பிக்கிறது தான் ஸ்திரீகளுக்கு மூல காரணம் வியாதிக்கு அவள் எதையும் மனசில் போட்டு குழப்பிக்க விடாது எல்லாத்தையும் சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு நிம்மதியாக இருக்கணும் ஏன்னா ஸ்திரீகளுக்கு நான் முதல்லையே சொன்ன மாதிரி தேக ஆரோக்கியம் இப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்திரீகளுக்கு இன்னும் மிருதுவான சரீரம் அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு வந்தால் கூட ஒரேடியாக படுத்தி படுத்த படுக்கையாக போயிடும் லேசா கால்வழின்னு ஆரம்பமாகும் படிப்படிப்படியாக போய் நடக்க முடியாமல் போயிடும் அவளுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அந்த குடும்பமே ரொம்ப சோர்ந்து போயிடும் பெரிய பலகீனமாக போய்டும் அந்த குடும்பத்து அந்த குடும்பத்தில் உள்ள புருஷாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஸ்திரீகள் அதை நிர்வாகம் பண்ணி கொண்டு குடும்பத்தை நடத்துவா நடத்த முடியும் ஆனால் ஸ்திரீகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுத்துன்னா புருஷாலால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திண்டாடுவாள் குழந்தைகள்லாம் திண்டாடும் ஸ்திரீகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை கட்டுப்பாடுகள் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது இத்தனை கட்டுப்பாடுகளோடு நாம் இருந்தால் எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் சோர்ந்து போகாத உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனோபலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்திரீகளுக்கு மனோபலங்கிறது கட்டாயம் வேணுங்கிறதுக்காகத்தான் ஸ்ரீ தர்மம்னு தனியாகவே சொல்லியிருக்கா அவளுக்கு அதைத்தான் சொல்கிறா திரௌபதி சத்யபாமாவுக்கு அப்படி அவளுக்கு ஸ்ரீ தர்மங்கள்லாம் எடுத்து சொல்லி நீ அப்படி நடந்துக்கோ கிருஷ்ணனுக்கு யார் வந்தாலும் உபச்சாரம் பண்ணணும் பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுவார் கிருஷ்ணன் நீயும் கூட இருந்து கிருஷ்ணனுக்கு ஒத்தாசை பண்ணி வர்றவாலை வாங்குவோன்னு சொல்லி நீ அப்படி நடந்துட்டே ஒன்று அழைச்சின்னு போவேன் ருக்மிணிகிட்ட பகவான் பிரியமாக இருக்கார் அப்படின்னா என்ன காரணம் பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு ருக்மிணி ஆகையினால கிருஷ்ணனுக்கு பிடிக்கிறது நீயும் அது மாதிரி நடந்துக்கோ ஒன்றை விட்டு பகவான் விலகவே மாட்டார் அப்படின்னு திரௌபதி அழகாக சொல்லித்தரா சத்யபாமாவுக்கு எல்லாத்தையும் கேட்டுண்டா சத்யபாமா கேட்டுண்டு நீ ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுட்டுருக்க உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு அப்படிங்கிறா சத்யபாமா ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டுருக்க இவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறேன் எப்படி கணவன்ட்டு நடந்துக்கணும் ஒரு பெண் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நீ எடுத்து சொன்னேன் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் நான் ரொம்ப விளையாட்டாக இருந்துட்டேன் இப்போ நான் தெரிஞ்சின்றேன் கண்டிப்பாக நீ சொன்னது பூரா எனக்கு மனசில் ஆணி அடித்தது போத நின்னுடுத்து நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி அணைச்சுண்டா சத்யபாமா திரௌபதியை பிறகு அப்படியே லோகாயோதீகமாக ஊரில் யார் எப்படி இருக்கா யாராவது வந்தாலா உன்னுடைய பந்துக்கள்னா யாராவது வந்தாலா போனாலான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு கிளம்பினா சத்யபாமன் நான் போயிட்டு வரேன்னு கிளம்பினான் அப்படி வாசலுக்கு வந்த உடனே கிருஷ்ணனும் பஞ்சபாண்ட வாழ்க்கை பேசின் இருந்தார் பேசி முடிச்சுட்டும் சரி கிளம்புவோமா அப்படின்னு கிளம்பி முதல்ல இத்தத்தில் ஏறி உட்கார்ந்தார் கிருஷ்ணன் உட்கார்ந்து வலது கையை நீட்டினார் சத்யபாம்கிட்ட என்னன்னு கேட்டால் சத்யபாமா இல்லை திரௌபதி கிட்டே இத்தனை பேசின் இருந்தையே ஏதாவது சுக்குப்பொடி அதாவது லேசியம் ஏதாவது வாங்கிட்டுருக்கியா இருந்தால் குடு நான் இப்போவே வாயில் போட்டு நடுறேன்னார் கிருஷ்ணர் அவருக்கு தெரியாதா என்ன பேசின்னு இருந்தான்னு அவர் சொன்னார் அதாவது கையில் வா லேக்கியம் வாங்கிட்டுருந்தா குடு நான் போட்டுட்டு ஜலத்தை சாப்பிட்டுடுறேன் இப்போவே அப்படின்னு சொன்ன உடனே வெக்கப்பட்டா சத்யபாமா அப்படி ரதத்தில் ஏறி உட்காந்து சந்தோஷமாக திரௌபதி கிட்ட சொல்லுண்டு சத்யபாமா கிளம்பி போனான்னு அந்த திரௌபதி சத்யபாமா சம்பாத பருவா அதோட பூர்த்தி ஆறுது அதில் அத்தனை ஸ்ரீ தர்மங்கள் சொல்லப்படுறது இந்த திரௌபதி சித்தியபாமா சம்பாத பருவாவில் அப்படி நம்முடைய கணவர் எப்படி இருந்தாலும் நமக்கு கணவர் அப்படிங்கிற தர்மத்தில் பார்க்கணும் நைதாரூபம் பரீட்சந்தே நாசாம் வயசு சம்ஸ்திதி கல்யாணம் ஆயிடுது அப்படின்னா அவன்தான் கணவர் எப்படி இருந்தாலும் சரி சுரூபம் வா விரூபம் வா அழகா இருக்கானோ அழகா இல்லையோ ஆரோக்கியமாக இருக்கானோ அல்லது ஆரோக்கியமாக இல்லையோ புமானித் தேவ புஞ்சதே அவன் எனக்கு கணவர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் அப்படி இருந்திருக்கா பெரிய பெரிய பதிவு விர்த்தைகள்லாம் அப்படி இருந்திருக்கா சத்தியவான் சத்தியவதி சரித்திரம்னு கேட்கலாம் அவைகள்லாம் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ரீ தர்மத்தை உயர்வாக காட்டுறது அப்படி சொல்லி சத்யபாமாவுக்கு எடுத்து சொன்னால் திரௌபதினு அந்த ஸ்ரீ தர்மத்தை இத்தனை பார்த்தோம் மேற்கொண்டு தொடர்ந்து அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்